ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தளப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை நம் புராணங்கள் எப்படி காட்டுறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ராத்தினுடைய பெருமைகளை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அதை அவ்வப்பொழுது பார்க்கலாம் இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பூர்வதின கிருத்தியம் அப்படின்னு ஸ்ராத்திற்கு முதல் நாள் அந்த ஸ்ராத்தம் செய்யவன் செய்பவன் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அதே போல் ஸ்ராத்தத்தில் சாப்பிட வரக்கூடிய பிராமணர்கள் என்ன நியமத்தோடு இருக்கணுங்கிறத நமக்கு காட்டியிருக்கா அதை தான் இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஸ்ராத்திற்கு முதல் நாள் காலம்பரிலிருந்து இந்த நியமங்கள் ஆரம்பம் ஆயிடுறது ஸ்ராத்தம் பண்ணுறவனுக்கு காலம்பரை பல்தேக்கிறதுலேருந்து ஆரம்பமாகிறது நியமங்கள்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது வராக புராணத்திலிருந்து உள்ள ஒரு ஸ்லோகத்தினால வஸ்திர சௌச்சாதி கர்த்தவ்யம் ஸ்வகர்த்தாஸ்மிதி ஸ்தானோபலேபனம் கிருவா பூமிம் விப்ரா நிமந்திரஜேத் தந்த காஷ்டஞ்ச விசிரஜேத்து பிரம்மச்சாரி சுச்சிர் பவேத் அதாவது காலம்பரை பல் தேய்க்கிறதே எப்படி தேய்க்கணும் அப்படின்னா கைனால் தேய்க்கணும் நடுவிரல்னால் பல் தேய்க்கணும் பழையனால எப்படி பழு தேய்ப்பான்னா வேப்பங்குச்சின்னு வச்சிருந்துருப்பா அந்த வேப்பங்குச்சினால பழு தேய்ப்பா இந்த நாளில் வேப்பங்குச்சிக்கு பதிலாக ப்ரெஷ்ஷுன்னு வச்சுக்கிறார் அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் உபயோகப்படுத்தப்படாது வேப்பங்குச்சி உபயோகப்படுத்தப்படாது நடுவிரலினால்தான் பல் தேய்க்கணும் கீழும் மேலுமாக பல் தேய்க்கணும்னு சாஸ்திரம் எப்பொழுதுமே யாருமே எங்கேயுமே பல் தேய்க்கிறதா இருந்தாலும் குறுக்கில் பல் தேய்க்கப்படாது கீழ் மேலாக பல் தேய்க்கணும்னு சாஸ்திரம் அப்படி நடுவிரல்னால் கையில பொடி வச்சுட்டு இந்த பொடியை தொட்டு தொட்டு பழு தேக்கணும் வஸ்திர சௌச்சாதி கர்த்தவியம் மறுநாளைக்கு சாதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரங்கள்னு தனியாக எடுத்து வச்சு அதை நினச்சி வைக்கணும் மறுநாளைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரங்களை கீழே தொடக்கிறதுக்கோ கை தொடச்சிக்கிறதுக்கோ நாம் கட்டிக்கிறதுக்கோ உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரங்களை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஸ்வகர்த்தாஸ்மிதி ஜானதா நாளைக்கு நம்முடைய பித்திருக்கள் வரா நாளைக்கு நம்முடைய தகப்பனாரோ அல்லது தாயாருக்கோ ஸ்ராத்தம்ங்கிற ஞாபகம் நமக்கு முழுமையாக இருக்கணும் ஸ்தானோபலேபனம் கிருத்வா பூமிம் விப்ரான் நிமந்திர ஏத் ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான இடத்தை அலம்பிவிட்டு சுத்தம் பண்ணி வைக்கணும் பிரம்மச்சாரி சுஜர்பவேத் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுனா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் சுட்சி சுசிர்பவேத் சுசிர்பவேத்ன்னு சுச்சிகி அப்படின்னா மனோவாக்காய கர்மபிஹி மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும் நாளைக்கு தகப்பனார் வரார் அல்லது தாயார் வரா அப்படிங்கிற எண்ணந்தான் மனசில் இருக்கணுமே வழிய இன்னும் அங்கே போகணும் அந்த காரியத்தை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறதெல்லாம் இழுத்து விட்டுக்க கூடாது வேறு எந்த காரியத்தையும் வச்சுக்க கூடாது அந்த ரெண்டு நாளை ஒதுக்கிறதுன்னு வச்சுக்கணும் பிதற்களுக்காக அந்த ரெண்டு நாளை நாம் செலவழிக்கணும் அப்படி மன அமைதியோடு இருக்கணும் வாக் மெளனமாக இருக்கணும் அனாவசியமாக பேசப்படாது அரசியல் பேசுகிறது சினிமா பேசுகிறது அப்படியெல்லாம் பேசப்படாது மெளனமாக இருக்கணும் தேவையான இருந் இருந்தால் பதில் சொல்லணும் இல்லைன்னா மெளனமாக இருக்கணும் கர்மாவும் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் சிராத சம்பந்தமாகவே இருக்கணுமே வழிய வேறு காரியங்கள வச்சுக்கப்படாது ஒரு நிமிஷம் கடைக்கு போய்ட்டு வரணும் அல்லது யாரோ முக்கியமானவா வரையின்னு சொல்லியிருக்கா வாழ்க்கை போய் பேசணும் எந்த காரியத்தையுமே வச்சுக்கப்படாது அந்த ரெண்டு நாளைக்கு ஏன் அப்படின்னா ரொம்ப மனசு குழப்பம் ஏற்படும் சிராத்தம்னு வந்தாலே மனக்குழப்பம் ஜாஸ்தியாக ஆகும் ஏன்னா நம்முடைய பிதற்கள் மட்டுமே வரலை இன்னும் நம்முடைய வம்சத்தில் பிறந்த கோபதாபங்களோடு போனவா அநாதையாக போனவர்கள் பிரேதங்களாக திரிகிறவர்கள் எத்தனையோ பேர் வரா அந்த சாதத்துக்கு அவர்களுடைய சுவாவம் குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது தான் அவர்களுடைய சுபாவம் ஆகினாலே மனக்குழப்பம் வந்துட்டே இருக்கும் எந்த காரியத்தையும் வச்சுக்கப்படாது கோபம் வரும் ஏதாவது பேசப்போக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குனால சண்டை வந்துடும் இன்னும் ஆம்படியோ புருஷாளுக்கு சண்டை வந்துடும் குழந்தைகளோட சண்டை வரும் பண்ணி வைக்கிற வாத்தியாரோடு சண்டை வரும் அனாவசியமாக தகராறு ஏற்படும் ஆகையினால மௌனத்தை கடைபிடிக்கும் அனாவசியமான பேச்சே பேசப்படாது மௌனமாக இருக்கணும் செய்யக்கூடிய காரியங்களும் சிராத்த சம்பந்தமாகவே இருக்கணும் வேற ஏதாவது காரியங்களை செய்யப்போக அது இடைஞ்சல்ல தான் முடியும் எந்த காரியமும் சுமூகமாக முடியாது ஆகையினால வேறு எந்த காரியத்தையும் வச்சுக்கப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது மகரிஷிகள்லாம் இதெல்லாம் பார்த்து அனுபவித்து நமக்கு சொல்கிறா அதை நாம் கடைபிடிச்சா நல்லது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப சாமர்த்தியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நாம் ஏதாவது செய்யப்போக ஒரு கையெழுத்து போட்டால் கூட அந்த கையெழுத்துல வித்தியாசம் வந்துடும் இங்கே கொட்டி போயிடும் ஏதோ ஒன்று நடக்கும் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் கூட பித்திருக்களை நம்மால் ஜெயிக்க முடியாது ஆகையினால இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் இதெல்லாம் காலவேலையில் இந்த இடத்த அலம்பு விட்டு வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அபராணம் முடிஞ்ச பிறகு பிராமணர்களை போய் நேராக பார்த்து நமஸ்காரம் பண்ணி வரிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது பிருகஸ்பதிங்கிற மகர்ஷி நமக்கு சொல்கிறார் உபவீதி தத்தோபூத்வா தேவதார்த்தம் த்விஜோத்தமான அபசவ்யேன பித்ரியேதயம் स्वयं சுதா தானே போய் பிராமணர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நாளைக்கு தகப்பனார் வரார் அவசியம் நீங்கள் வந்து பெரியவர்களாக இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ஸ்வசிராத்தம் பவிதா தற்றபவத்தா க்ஷண்கர்த்தவியா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் தன்னால் போக முடியல அப்படின்னா சிஷ்யனை அனுப்பலாம் தோஷம் இல்லை சிஷ்யனை அனுப்பி பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லணும் அத்தவா சுத்தகா புத்திரனை கூட அனுப்பலாம் அப்படி புத்திரனை அனுப்பிச்சு வாருக்கு நேராக பார்த்து முதல்ல விஸ்வதேவருக்குன்னு நாம் அமர்த்தக்கூடிய பிராமணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் பிறகு பித்திருஸ்தானத்தில் அமர்த்துகிற பிராமணரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் போகிற பொழுது வெறும் கையோடு போகப்படாது அவர்களுக்கு மறுநாளைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் சீக்காய் பொடி இவைகளாம் கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு தாம்பூலம் என்ன சீக்காய் பொடி வச்சு அவள்கிட்ட கொண்டு போய் கீழே வச்சுட்டும் அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது கர்த்தாவே நேரடியாக சாத்தம் பண்ணுறவரே நேரடியாக போனால் எப்படி அவர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத கூட தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது எத்தனை பிராமணர்களை வரிக்கணும் அப்படின்னா ஏகைக மதவா தௌ த்ரீனு தெய்வே பித்ரியேச்ச போஜையேத் அதாவது விஸ்வே தேவஸ்தானத்துக்கு ஒருத்தர் பித்திருஸ்தானத்துக்கு ஒருத்தர்னு ரெண்டு பேரை வரிக்கலாம் அல்லது விஸ்வே தேவஸ்தானத்துக்கு ரெண்டு பேர் பித்திருஸ்தானத்திற்கு மூன்று பேர்னு அஞ்சு பேரை வரிக்கலாம்னு ரெண்டு விதமாக நமக்கு தர்மசாஸ்திரம் காட்டுறது விஸ்வே தேவஸ்தானத்தில் ரெண்டு பேர் பிதாவுக்கு ஒருத்தர் பிதாமகருக்கு ஒருத்தர் பிரபிதாமகருக்கு ஒருத்தர்னு பித்திரஸ்தானத்தில் மூன்று பேரை அமர்த்தி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லிவிட்டு தர்மசாஸ்திரமே நமக்கு என்ன சொல்கிறது சத்கிரியா கால பாத்திராதி நசம்பத்தியேத விஸ்தரே நான் விஸ்தாரமாக பண்ணுறேன் நான் விரிவாக நிறையா கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இத்தனை பிராமணர்களை சேர்த்து உன்னால் எத்தனை பேரை வச்சுன்னு செய்ய முடியுமோ அந்த முறையில் பண்ணு என்னால் பெருசாக செய்ய முடியும்னு இழுத்து விட்டுக்காதேன்னு தர்மசாஸ்திரமே எச்சரிக்கிறது ஏன்னால் நாம் எவ்வளவு சரியாக செய்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடும் ஜாஸ்தி பேரை சேர்த்தா ஆகையினாலே ரெண்டு பேரை மாத்திரம் வச்சின்னு பண்ணுன்னு தர்மசாஸ்திரமே நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு ஆகையினாலே தான் நாம் ரெண்டு பேரை வச்சுன்னு பண்ணுறதுன்னு இப்போது வழக்கத்தில் வந்திருக்கு அவர்களை போய் பார்த்து எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறத தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்